பதினேழாவது பாடல் யாமோதிய கல்வியும் இறைவன் நமக்கு கல்வி அறிவையும் தந்தான் ஞானத்தையும் தந்தான் இவற்றை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் நமக்காக பயன்படுத்தலாமா கூடாது இவற்றை அவனுக்கே ஒப்படைக்க வேண்டும் இதுதான் நம் வாழ்வின் நோக்கமாகும் திருமூலரிடத்திலே கேட்டார்கள் உங்களை ஏன் இறைவன் படைத்தான் என்று திருமூலர் சொன்னார் என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே அவனை தமிழால் பாடுவதற்காக இறைவன் என்னை படைத்தான் என்கிறார் திருமூலன் என்னால் தன்னை இன்றமிள் பாடியே ஈசனை என்கிறார் நம்மாழ்வார் இறைவன் கொடுத்த உடம்பு அவன் பணிக்கே ஆக வேண்டும் எங்கை உனக்கல்லாது எப்படியும் செய்ய என்கிறார் மாணிக்க வேலாயுத பெருமான் நமக்கு கல்வியை தந்தார் அறிவை தந்தார் ஏன் தெரியுமா நாம் இருக்கும் காலம் வரை ஆசை மயக்கங்களை நீக்குங்கள் அறட்சிகள்களை செய்யுங்கள் உண்மை பேசுங்கள் இறைவன் உங்களுக்கு கொடுத்த நாவை கொண்டு அவன் புகழை பாடுங்கள் இனியாவது அவன் கொடுத்த நாவினால் அவன் புகழை பாடி முன்னேறுங்கள் என்கிறார் அருணகிரியார் கலை இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்டால் நிலையாகிறது இல்லாவிட்டால் மக்களிடம் சென்று விலையாகிறது அந்த கலை நிலையாயிருக்க வேண்டுமா விலையாக வேண்டுமா என்பதை கலைஞன்தான் தீர்மானிக்க வேண்டும் இறைவனை வாயார பாடுங்கள் அவனே கிடைப்பான் தம்மையே பேசி விதற்ற பெருமை தருவார் சிவபெருமான் என்கிறார் திருஞான சம்பந்தர் நாக்கை கொண்டு அரண் நாமம் நகழ்கிறார் காக்கைக்கே இரையாகி கழிவரே என்றும் திருநாவுக்கரசர் பேசுகிறார் இறைவனை பேசுங்கள் மற்றவர்களை பேசினால் ஒன்றும் தரமாட்டார்கள் இறைவனை பேசினால் இறைவனை பாடினால் அவன் தன்னையே தருவான் என்கிறார் சுந்தரர் தம்மையே புகழ்ந்திச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிறா பொய்மையாளரை பாடாதே எந்த புகழூர் பாடும் பாடுங்கள் பாடினால் என்ன கிடைக்கும் இம்மையே தரும் சோரும் கூரையும் ஏத்தலாம் இடர் கடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் மையுறவில்லையே இப்பொழுது உணவு கிடைக்கும் உடை கிடைக்கும் துன்பம் போகும் பின்னால் சிவலோகத்தில் வாழலாம் என்று சொல்லவில்லை சிவலோகத்தை ஆளலாம் என்கிறார் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தாம் படிமக்களம் வேண்டு வரேல் தமிழ் மாலைகளால் நாம் படிமக்களம் செய்து தொழுது உயி மட நெஞ்சமே என்கிறார் அப்பர் பெருமான் ஆண்டவன் கொடுத்த அறிவை அவனுக்கே தர வேண்டும் ஆண்டவன் கொடுத்த வாயினால் அவனை பாட வேண்டும் ஆண்டவன் கொடுத்த கால்களால் அவன் திருக்கோயிலை சுத்த வேண்டும் கால்களால் பயன் என் கரை கண்டன் உரை கோயில் கோகரணம் சூழா பயன் எண் என்றும் வாழ்த்தவாயும் நினைக்க மணனஞ்சும் தாழ்த்த சென்னியும் தந்த தலைவனை சூழ்த்த மாமலர் தூவித் தொழாதே வீழ்த்தவா வினையேன் நெடுங்காலமே என்றும் அப்பரடிகள் பாடுகிறார் அர்ச்சனை என்பது பாட்டுத்தான் ஆலயத்துக்கு போனால் இறைவனை வாயார தமிழால் பாடுங்கள் அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்மேல் நம்மை சொற்மிழ் பாடுகின்றார் தூமரை பாடும் வாயார் என்பது சேர்க்கிளார் அருளிய பெரிய புராணம் மறைகள் அவரை பாடுகின்றன அவர் நீ என்னை தமிழால் பாடு என்று சுந்தரமூர்த்தியிடம் கேட்கிறார் பாடுவார் பசி தீர்ப்பான் பரபுவார் துயர் கலைவான் சிவபெருவான் அவன் தந்த அறிவை அவனுக்கு கொடுத்தால் அவனோடு இரண்டறக் கலந்து வாழலாம் பூமேல் மயல் போகும் அறத்தோடு வாடலாம் எனவே இனிமேல் அவனை பாடுவீர் பாடுவீர் என்று அருணகிரியார் கூறும் அறிவுரை இந்த அருட்பாடல் யாம் யோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெற வேலவர் पुमेल मयल बोय अरमई पुनर्विर पुमेल मयल बोय अरमई पुनर्विर नामेल नववीर नववीर इनिए इनिए